பாடம் நான்கு ஹதீஸ் துறை நிபுணர் ஹத்தித்தார் அக்பர அதாவது எமக்கு தகவல் தந்தார் எமக்கு செய்தி சொன்னார் என்று கூறுவது அதாவது நான் செவியுற்றேன் என்று நான்கு வார்த்தைகளையும் இபனு உவை என்பவர் ஒரே கருத்துடைய வார்த்தைகளாகவே கருதினார் அப்துல்லாஹின் மசூத் ரலி அல்லாஹா அவர்கள் ஒரு நபி மொழியை அறிவிக்கும் போது உண்மை சொல்பவர்களும் உண்மைப்படுத்தப்பட்டவர்களுமான தூதர் எமக்கு அறிவித்தார்கள் அதாவது ஹர்தனா என கூறுவார்கள் நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களிடமிருந்து ஒரு வார்த்தையை நான் செபியுற்றேன் அதாவது சமியூ என்று அப்துல்லாஹின் மசூத் ரலி அல்லாஹூ அவர்கள் கூறுவார்களாம் இதை ஷக்கீக் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லு அலைகிம் வசல்லம் அவர்கள் எமக்கு இரு ஹதீஃப்களை அதாவது ஹத்தா அறிவித்தார்கள் என ஹுதைஃபார் அல்லாஹும் அவர்கள் கூறினார்கள் இபுன் அப்பாஸ் அல்லாஹும் அவர்கள் அனஸ் ரதி அல்லாஹும் அவர்கள் அபு ஹுரேரலி அல்லாஹும் ஆகியோர் நபி சல்லாஹும் அலைகிம் வசல்லம் அவர்கள் இறைவன் குலத்திலிருந்து சில செய்திகளை அறிவிக்கும் அதாவது தெரிவித்தார்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள்